அலாம வர அவுதான் ரஜீ வஸ்மீமூஸ்த அலமதுல்லா அல்லாவுடைய மாபெரும் அருளால் கடந்த சில வாரங்களாக நம்ம நபிசுல்லாலஸ்துடைய வாழ்க்கை வரலாறை தொடர்ச்சியாக பார்த்துட்டு வரோம் அந்த அடிப்படையில் நபிசுல்லாலஸத்துடைய வரலாற்றை படிப்பை படிக்க வேண்டியதற்கான முக்கியத்துவம் அதிலிருந்து நபிசுல்லாலஸத்துடைய பிறப்பு வரை நம்ம பார்த்தோம் கடந்த அமர்வில் வந்து நபிசுல்லாலஸத்துடைய திருமணம் வரைக்கும் பார்த்தோம் இன்று வந்து அதனுடைய தொடர்ச்சியாக பார்க்க இருக்கிறோம் நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி பல்வேறு வழிபாட்டு முறைகள் இருந்தாலும் பல்வேறு மக்கள் வந்து முழுக்க முழுக்க அவர்கள் வந்து ஜாகிலியாலே அதாவது அறியாமை காலத்தில் தவறுகளிலே வந்து ஈடுபட்டு கொண்டிருந்தாலும் அங்கங்கே வந்து சிலர்களை வந்து நேர்வழியில் இருக்க செய்தார்கள் அதாவது ஈசாலஸத்துடைய மார்க்கத்தை பின்பற்றி கொண்டு ஒரு நபர்கள் வந்து அங்கங்கே இருக்க செஞ்சாங்க அப்போ அதை பற்றி இன்றைய அமர்வுகளை வந்து பார்க்க போகிறோம் அவர்களுடைய வரலாறை பற்றி பார்க்க போகிறோம் அதில் முதலாவது நபர் வந்து ஜயிது பின் நுஃபைல் இவர் வந்து மக்காவை சேர்ந்த அரபியர் தான் மக்காவை பூர்வீகமாக கொண்டவர் தான் இவர் வந்து எந்த நபியையும் கண்ணால் பார்த்தது கிடையாது அதாவது நபித்துவத்துக்கு முன்னதாகவே மரணித்தவர் இவர் இவர் வந்து என்ன பண்ணார் மக்காவில் இருக்கக்கூடிய அரபி இவர் என்ன பண்ணுறாரு இந்த சிலைகள் இவர்கள் வழங்கக்கூடிய இந்த முறைகள்லாம் வந்து இவருக்கு சுத்தமாக ஈடுபாடு இல்லை சுத்தமாக இதில் உடன்படலை உடன்படாதவர் என்ன பண்ணார் மெனக்கட்டு பொதுவாகவே நம்ம முன்னாடியே பார்த்துருக்குறோம் குறைசிகளுடைய வியாபாரத்தலம் வந்து ஷாம் ஏமன் ஒரு பருவ காலத்தில் ஷாமுக்கும் இன்னொரு பருவ காலத்துக்கு ஏமனுக்கும் போவாங்க அப்போ இவர் வந்து ஷாம்ல வந்து அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய யூதர்கள்கிட்ட கிறிஸ்துவர்கள்டெல்லாம் விசாரணை பண்ணுறாரு உங்களுடைய மதத்தை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கள் உங்களுடைய நம்பிக்கை மத நம்பிக்கைகளை பற்றி சொல்லுங்கள் இப்போ யூதர்களுடைய நம்பிக்கைகள் அவர்களுடைய வழிபாட்டு முறைகள்லாம் பார்க்குறாரு இது வந்து கண்டிப்பாக வந்து இவங்க வந்து கரப்ட் பண்ணிட்டாங்க அதாவது அந்த வழிபாட்டு முறையை வந்து மாற்றி அமைச்சுட்டாங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாரு கிறிஸ்தவர்களும் என்ன சொல்லிவிட்டு விளையாடுறாங்க அல்லா மூன்றில் ஒருவன் அதாவது மூன்று பேரையும் இறைவனாக அவங்க பாவிக்கக்கூடிய அந்த நிலையும் இருக்குது இப்போ அதுவும் இவருக்கு விளங்குது இதுவும் வந்து உண்மை கிடையாது அப்படின்னு அவருக்குள்ளே ஒரு ஊசலாட்டம் இருந்து கொண்டே இருக்குது சிலை வளக்கமும் சிலை வணக்கமும் உண்மை கிடையாது அப்படின்னு ரொம்ப உறுதியாக நம்புகிறார் இவர் இவர் என்ன பண்ணுறாரு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் காபத்துள்ளாவில் காபத்துல்லாமல் சாஞ்சு உட்காந்துருப்பாராமா அஸ்மா பின் அபிபக்கர் அலில்லானோ அப் அஸ்மா பின் அபிபக்கர் அபிபக்கர் அலிலானுடைய மகள் அஸ்மா அவர்கள் அறிவிக்கிறாங்க அவர்கள் சொல்லி காட்டுறாங்க அதாவது காபா மீது சாய்ந்து உட்கார்ந்து கொண்டு இந்த ஜயிது பின் நுஃபைல் அவர் இருக்கிறாரு அவர் என்ன சொல்லுவாராம் புலம்புவாராம் யாருலா எனக்கு வந்து உன்னை வழிபடுற முறை தெரியல நீ ஒருவன்னா இறைவன் எனக்கு விளங்குது ஆனால் உன்னை வரி வழிபடுற முறை எனக்கு தெரியல அந்த சரியத்து எனக்கு தெரியல எது சரி தவறுன்னு தெரில அப்படின்னு சொல்லிட்டு இவர் புலம்பிக்கிட்டே இருப்பாரமா அதே போல் இவர் அபுதர் இல்லான்னு சொல்கிறாங்க இந்த நபர் இந்த ஜயிது பின் நுஃபைல் இவர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால் அந்த நேரத்தில் பெண்கள் சிசு கொலை வந்து அப்போ அதிகமாக இருக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இவர் என்ன பண்ணுவாரோ இப்போ யாரெல்லாம் பெண்ணை போய் கொலை பண்ண போகிறோம் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்களோ அவங்க எல்லாத்து போய் அந்த குழந்தைய நான் வளர்க்குறேன் கொடுங்க பெண் கொ பெண் குழைய பெண் கொலை பண்ணாதீங்க இவரே வளர்த்து இவரே முழுக்க முழுக்க அந்த பிள்ளைங்களை வளர்த்து திரும்ப வேணும்னு கேட்டால் கொடுப்பாராம் இல்லைனா இவரே முழுக்க முழுக்க வளர்ப்புறோம் அதே போல் இவர் வந்து எக்காலத்துலையுமே வந்து சிலையை வந்து வணங்கினதே கிடையாது சிலைகளுக்கு படைத்த அதாவது அல்லாவிற்கு அல்லாமல் அறுத்த உணவை சாப்பிட்டதே கிடையாது எந்த அளவுன்னு சொன்னால் பிற்காலத்தில் ஒரு சஹாபி அறிவிக்கிறார் ஒரு விருந்தில் வந்து அந்த சிலைக்கு அறுக்கப்பட்ட உணவு வந்து குறைசிகள் குறைசிகளுக்கும் அரபுகளுக்கும் மத்தியிலும் வைக்கப்பட்டுச்சு மக்கா அரபுகளுக்கு அப்படின்னு சொல்லும் அந்த விருந்தில் வந்து சிலர் சாப்பிடவே இல்லை அதில் வந்து ரசூல்லா சொல்லா அஸ்லம் ஒருவர் இதெல்லாம் நபித்துவத்துக்கு முன்னாடி நான் சொல்கிறது இவரும் சாப்பிடல அப்படின் சொல்லி ஒரு சஹாபி அறிவிக்கிறார் இவர் யார் இந்த இந்த நபர் யாருன்னு சொன்னால் இந்த நபர் யார் ஜெயித் பின் ஜயித் வழி இல்லாமல் இவர் யாரு சகாபாக்கள் பத்து சகாபாக்கள் இருக்காங்கல்ல சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட பத்து சகாபாக்கள் அதில் ஒருவருடைய தந்தை இவர் இவர் வந்து இந்த சஹாபி அதாவது இவருடைய இப்போ நம்ம முன்னாடி பேசணும்ல இவர் இந்த ஓரிரு கொள்கையில் இருந்தாரு அப்படின்னு அவருடைய மகன் சொர்க்கத்திற்கு வாக்களிக்கப்பட்ட பத்து சகாபாக்களில் ஒருவர் அப்போ அவரு வந்து கேட்கறாரு ஒரு நாள் இவர் நபித்துவத்துக்கு முன்னாடியே மௌத்தாயிட்டாரு யாரு இவர் இவருடைய தந்தை ஜயிது பின் நுஃபை த ரசாய் சுலால் சில வந்து கேட்குறாங்க யார் ரசுல்லா என் தந்தையோட நிலைமை என்ன அவர் வந்து சொர்க்கவாதியா நரகவாதியா அப்படின்னு கேட்கும்போது ரசூல்லா சொல்லால சல்லி காட்டுறாங்க அவர் வந்து சொர்க்கவாதி எந்தளவுன்னு சொன்னால் அவர் மறுமையில் எவ்வாறு எழுப்பப்படுவார்னு சொன்னால் அவர் தனி சமுதாயமாக எல்லாம் எழுப்புவோம் நம்ம ரசூல்லா சொல்லாலும் சொல்லி காட்டுறாங்க அவர் தனி சமுதாயம் நபீசுலசனம் அவருடைய சமுதாயம் அவங்களுடைய சமுதாயத்தோடு வருவாங்க மூசா அலேசனம் அவங்களுடைய சமுதாயத்தோடு வருவாங்க நூவலேசனம் அவங்களோட சமுதாயத்தோடு வருவாங்க ஒவ்வொரு நபியும் ஒவ்வொரு சமுதாயத்தோடு வருவாங்க இவர் தனி சமுதாயமாக வருவார் அப்படின்னு சொல்லிட்டு நபிசுவாச சொல்லி காட்டுறாங்க மேலும் இந்த நபர் என்ன பண்ணுவார்னு சொன்னால் மக்கால் நின்றுக்கிட்டு இந்த சிலைகளுக்கு படைக்கக்கூடிய உணவுகள் அவர்களுடைய அனாச்சாரங்களை பார்த்து அவர்களை தடுக்கக்கூடியவராகவும் இருந்தார் இதெல்லாம் பண்ணாதீங்க இதெல்லாம் தவறு இவர் எந்த மார்க்கத்தை பின்பற்றி கொண்டிருந்தார் சொன்னால் அல் ஹனீஃபியா அதாவது இப்ராஹிம் லஸ்துடைய மார்க்கத்தை நான் பின்பற்றுறேன் பின்பற்றுறேன்னு அவர் பிரகடனம் செஞ்சுட்டு இருந்தார் அவரே தனக்கு தன்னால் வந்து நான் இப்ராஹிம் அலஸ்துடைய மார்க்கத்தை பின்பற்றுகின்றேன் இப்ராஹிம் நபியுடைய மார்க்கத்தை பின்பற்றுகிறேன்னு சொல்லி ஓரிரை கொள்கை இருந்தார் அப்போ ஒவ்வொரு நபருக்கு செய்தி வரலனாலும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத நபர்களுக்கும் தெரியும் எது சரி எது தவறுனு கல்லோ மரமோ சிலையோ இன்னைக்கு எதை எதை எல்லாம் எந்த உயிரினங்கள் எல்லாம் வழங்கப்படுது அப்போ அல்லாஹ் குரான்லேயே சொல்லி காட்டுறான் அவர்கள் உள்ளத்துக்கே தெரியும் எது நேர்வெளி எது வந்து சரி தவறுன்னு அப்போ அந்த ஞானத்தை தான் இந்த நபரும் பெற்று அடுத்ததாக இதே போல் வரக்காபின் நௌஃபல் இவர் யார் கத்திஜார் அலிவல்லாவுடைய சொந்தக்காரரு நபிஸ்லாஸத்துக்கு வகி வந்தோன்ன பயந்து போய் ஒடியாந்தாங்க அப்போ அவர்களுக்கு ஆறுதல் சொல்லி நீங்கள் நபியாக போகிறீங்கன்னு சொல்லி நீங்கள் மக்காவிலிருந்து விரட்டி அடிக்கப்படுவீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் வேதங்கள் இருக்குது அப்படின்னு சொன்ன நபர் இவர் இவர் வந்து இவரும் வந்து ஓரிரை கொள்கையில் இருந்தவர் மரக்காபின் நௌசல் இவர் பல வேதங்களை கற்றுத் தேர்ந்தவர் யூத வேதங்கள் கிறிஸ்துவ வேதங்கள் அனைத்து வேதங்களையும் வந்து கற்றுத் தேர்ந்த ஒரு நபராக இருந்தார் அப்போ இவரும் வந்து ஓரிரை கொள்கையில் தான் இருந்தார் ஈசாலஸ்தத்தை வந்து அல்லாவுடைய மகனாகவோ கடவுளாகவோ ஏற்காதவர் அல்லாவுடைய தூதராக ஏற்ற ஓரிரு கொள்கையில் தான் இருந்தார் அப்போ இவர் என்ன ஆிறாருன்னு சொன்னால் வகையுடைய ஆரம்ப பகுதியிலே மவுத்தாயிடுறார் வகை வந்த ஆரம்ப பகுதிகளே மௌத்தாயிட்றாரு அப்போ வகிலாம் வந்து நபித்துவம் முழுமையாக முழுமையாக பெற்று நம்ம ஒரு கட்டக ஒரு முழுமையான நேரத்தில் வந்து சஹாபாக்கள்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது இந்த வரக்காபின் நௌஃபில் பற்றி சகாபாக்கள் சிலர் பேசிக்கிறாங்க அவர் வந்து நரகவாதி அதாவது நபித்துவம் வந்தும் அவருக்கல அப்படிங்கிற மாதிரி நரகவாதி கனவு வருது அவர் வெள்ளை ஆடை உடுத்தி இருந்ததாக ஒரு கனவு வந்துச்சு அடுத்த ஒரு கனவு வருது சொர்க்கத்தில் அவருக்கு இரண்டு தோட்டம் வந்து கொடுக்கப்பட்டதாக கனவு வந்துச்சு ரசூல்லா சொல்லி சொல்லி காட்டினாங்க இவரும் சொர்க்கவாதி அப்படின்னு ரசூல்லா சுல்லாஹ் அஸ்லம் சொல்லி காட்டினாங்க அப்போ இவரும் அதே போல் இருந்த ஒரு நபர் அடுத்ததாக குசு பின் சாயிதா அல் இயாதி அப்படிங்கிற ஒரு நபர் இவரும் ரசூல்லா சுல்லாஹ் அஸ்லம் காலத்தில் உயிரோடு இருந்தவர் நபித்துவத்துக்கு முன்னாடி மரணித்தவர் இவரை பற்றி தபரானி பை போன்ற கித்தாப்பில் வருது இப்னு அப்பா சுல்லான்னு அறிவிக்கிறாங்க ஒரு முறை வந்து இயாத் கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் வந்து ரசூல்லா சல்லாஹத்தில் இஸ்லாத்தை ஏற்கிறதுக்காக வராங்க வர்றப்ப ரசூல்லா செல்லாசம் கேட்குறாங்க குசுப்பின் சாயிதா எங்கே இருக்கிறாங்க உங்களில் அவர் எங்கே இருக்காரு அப்படின்னு கேட்குறாங்க அந்த கூட்டத்தில் அவர் வந்து மரணிச்சிட்டாரு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு ரசூல்லா சொல்லுவாசம் சொல்கிறாங்க நான் ஒரு முறை வந்து கடை வீதியில் நிற்கும்போது நபித்துவத்துக்கு முன்னாடி சிறுவயதாக இருக்கும் அந்த நபர் சிகப்பு ஒட்டகத்தில் இருந்துட்டு மக்களை வந்து இன்னி இன்றைக்கி இருக்கக்கூடிய அநாச்சாரங்களை விட்டு தடுத்து கொண்டிருந்தார் உண்மையான இறைவன வனங்கள் சொல்லிட்டு இருந்தார் பெண் குலை பெண் குழந்தைகளை கொலை பண்ணாதீங்க இந்த மாதிரி அநாச்சாரங்கள்லாம் குறிப்பிட்டு இதெல்லாம் செய்யாதீங்க மறுமை தான் வெற்றி அப்படிங்கிறதெல்லாம் அது ஒரு பெரிய அவர் சொன்ன இதெல்லாமே கவிதைகளாகவும் தொகுப்பாகவும் ஹதீஸ்கள்லையும் வரலாற்று பதிவுகள்லையும் இருக்குது அப்போ அவரை ரசோல்லா சிலம் தேடினாங்க அந்த உரையை நான் கேட்டேன் அந்த உரை எனக்கு இப்போ நினைவு இல்லை நான் எழுதி வைக்கல அந்த உரையை நினைவு இருக்கிறவங்க யாராவது சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி ரசூல்லா சல்லாசும் சொல்கிறாங்க அப்போ அந்த இயாது கோத்திரத்தை சேர்ந்தவரே ஒருத்தர் சொல்கிறாரு அவருடைய உரையை அப்படியே முழுவதும் சொல்கிறார் அந்த உரையை எடுத்து பார்த்தோன்னா அதில் ஓரிரை கொள்கையுடைய உரையாக இருக்குது அப்போ இது போன்ற நபர்கள் வந்து நபி நபித்துவத்துக்கு முன்னாடியும் இருந்தாங்க அவர்களுடைய உள்ளத்தில் அல்லா வந்து ஒவ்வொருவருடைய உள்ளத்துலையுமே இருக்கும் இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் அல்லாத சகோதரர்களுடைய உள்ளத்துலையுமே இறைவன் கண்டிப்பாக ஒருவன் தான் இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு உண்மையான விஷயம் உள்ளத்தில் இருக்க தான் செய்யும் இப்போ ஆய்வு செய்ய வேண்டியது அவரவருடைய கடமை இப்போ இவங்க மூணு பேர் என்ன பண்ணாங்க அவங்களுக்கு வந்து நபியும் சொல்லலை தானாக எங்கேயோ செய்தியும் வரலை அவர்களாக சிந்தித்தாங்க ஆய்வு செஞ்சாங்க அதன்படி அமல் செஞ்சாங்க அப்போ இதிலேயே இந்த லிஸ்ட்லேயே ரொம்ப முக்கியமான நபர் மிகப்பெரிய படிப்பனை உள்ள நபர் யாருன்னு சொன்னால் சல்மான் பின் பார்சி இவருடைய வரலாறு மிக முக்கியமான மிக மிக அதிகமான படிப்பினைகள் உள்ள ஒரு ஒரு வரலாறு இவருடைய வரலாறு தியாகம் எப்பேற்பட்ட தியாகம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் சொன்னால் இஸ்லாத்துக்காக மிகப்பெரிய தியாகம் செஞ்ச சகாபாக்களில் டாப்பில் இருக்கிற சகாபிலே ஒரு ஒருத்தர் இவர் யாருன்னு சொன்னால் சல்மான் ஃபார்சுல்லானு இவர் வந்து வயோதிகத்தில் இருக்கும் இப்னு அப்பாஸ் என்ன பண்ணுறாங்க அவர் இடத்துல போயிட்டு உங்கள் உங்களுடைய கதையை எனக்கு சொல்லுங்க உங்களுடைய வாழ்க்கை அனுபவத்தை சொல்லுங்கள் அப்படிங்கிறாங்க பொதுவாகவே சகாபாக்கள் உட்காந்து அந்த மாதிரி பேசிக்குவாங்க அவங்க வாழ்க்கையில் எப்படி நடந்தது இதெல்லாம் உட்காந்து பேசிக்குவாங்க இப்போ நீங்கள் எப்படி இஸ்லாத்துக்கு வந்தீங்க எங்கள் பாரசீகத்திலருந்து மக்கா மதினாவுக்கு வந்து நீங்கள் இஸ்லாத்து ஏற்றிருக்கிறீங்களே உங்களுடைய கதையை நீங்கள் சொல்லுங்க அப்படின்னு கேட்குறாங்க ஹதீஸ் இது அப்படியே முழுக்க முழுக்க ஹதீஸ் அப்போ சல்மான் ஃபார்சுல்லானு தன்னுடைய கதையை சொல்கிறாங்க இப்போ கதையை முழுக்க கேளுங்க இது ரொம்ப நேரம் நீண்ட நேரம் போகும் சல்மான் ஃபார்சில் சல்மான் ஃபார்சில் அலி உள்ளான்னு அவர்கள் சொல்லுவது போலவே இப்போ அசிம் பண்ணி கேளுங்க அவர் என்ன பண்ணுறாரு போய் கேட்கும்போது சல்மான் ஃபார்சுல்லான்னு சொல்கிறான் அவர் வந் நான் வந்து பாரசீகத்தில் இருந்தேன் பாரசீகத்தில் அஸ்பகான் அப்படிங்கிற ஒரு ஊர் அதாவது இன்றைக்கு இருக்கக்கூடிய ஈரான் அந்த அந்த அஸ்பகான் அப்படிங்கிற ஒரு ஊரில் ஜெய் அப்படிங்கிற ஒரு கிராமம் ஜெய் அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வாழ்ந்துட்டு இருக்கிறார் அந்த நேரத்தில் அந்த பாரசீகத்தில் பார்த்திங்கன்னு சொன்னால் முழுக்க முழுக்க வந்து மஜூசிகள் தான் இருந்தாங்க நெருப்பு வணங்கிகள் ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு கிராமத்துலேயும் ஒவ்வொரு இடத்துலையும் நெருப்பு வணங்கிகளுக்கான கோயில் இருக்கும் அந்த ஆலயத்தில் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால் ஒரு தீபம் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அதை அணையவே விட மாட்டாங்க ஷிஃப்ட் போட்டு ஷிஃப்ட் போட்டு அணைய விடாமல் ஆள் வச்சு பார்த்துக்குவாங்க அப்போ அந்த கோயிலில் நெருப்பு அணையாமல் இருக்கிற பாதுகாக்கிற பொறுப்பு இவருடைய குடும்பத்தை சார்ந்தது மிக உயர்ந்த போஸ்ட் அது அவர்களுக்கு மத்தியில் வந்து இந்த போஸ்ட்டு மிக உயர்ந்த போஸ்ட்டு அந்த குடும்பத்தில் பிறந்த நபர் இவர் பிறந்த இவர் என்ன பண்ணுறாரு அந்த வேலையை அவர் தந்தை பார்க்குறாரு அந்த தந்தை வந்து இவரையும் அப்பப்போ பார்க்க விடுறாரு இப்படியே வந்துட்டு இந்த முக்கிய பொறுப்பை பொறுப்பாக அவர்கள் கருதி இருந்து அந்த பொறுப்பை வந்து நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க இவருடைய தந்தைக்கு வந்து ஒரு தோட்டம் இருக்குது அந்த தோட்டத்தில் தான் ஒரு பயிர் விதச்சு விவசாயம் செஞ்சு அவருடைய வாழ்வாதாரம் இப்படி தான் போயிட்டுருக்கு சல்மான் ஃபார்சு இல்லானுவை அவருடைய தந்தை ரொம்ப செல்லமாக வளர்ப்பார் எங்கேயுமே வெளியிலே விடமாட்டார் வீட்டுக்குள்ளே வச்சுருப்பார் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு ரொம்ப செல்லம் எந்த அளவுன்னு சொன்னால் சல்மான் ஃபார்சு இல்லானுவே சொல்கிறாங்க என்னை வந்து ஒரு பெண் அடிமை மாதிரி வைத்திருப்பார் என் தந்தை வெளியிலே விடமாட்டார் ரொம்ப வந்து கொத்தி பொத்தி பாதுகாப்பார் அப்படின்னு சொல்லி காட்டுறாங்க அப்போ ஒரு நாள் என்னாது சல்மான் ஃபார்சுல்லானுடைய தந்தை வந்து ஒரு கட்டடம் கட்டணும் அவருக்குரிய கட்டடத்தை கட்டணும் அப்போ கட்டடம் கட்டுற வேலை பார்க்கும்போது அவர் கட்டடம் கட்டுற வேலைக்கு போகணும் இப்போ தோட்டத்துக்கு ஒரு ஆள் போகணும் அவர் வைத்திருக்கக்கூடிய நிலத்துக்கு ஒரு ஆள் போகணும் அப்போ வந்து சல்மான் ஃபார்சுல்லானு நீ போய் உன்னுடைய அந்த தோட்ட வேலையை போய் பாரு சொல்லும் போதே ரொம்ப ரெக்வஸ்ட்டாக சொல்கிறாரு தம்பி நான் செல்லம் உன்னை ரொம்ப செல்லமான வளர்த்துட்ருக்கேன் போயிட்டு பத்திரமாக வந்துரு எங்கேயும் போயிடாத காலாக போயிடாத அப்படின்னு சொல்லி அனுப்புகிறார் இது எல்லாமே சல்மான் ஃபார்சுல்லான் சொல்கிறது இந்த முழு கதையும் அப்போ இவர் போகிறாரு போகிற வழியில் என்ன பண்ணுறாரு சல்மான் ஃபார்சுல்லானுவோ போகிற வழியில் ஒரு வழிபாட்டு தலத்தை பார்க்குறாரு அவர் வீட்டுக்கும் அவர் தோட்டத்துக்கும் இடையில் வந்து ஒரு வழிபாட்டு தலத்தை பார்த்து என்னடா அது புதுசாக இருக்கே நம்ம நெருப்பு தான் வணங்கிட்டிருக்கோம் இங்கே வந்து ஒரு புதுசாக ஒரு ஆலயம் இருக்கே வழிபாட்டு தலம் இருக்கே அப்படின்னு சொல்லி உள்ளே போகிறார் உள்ளே போய் இது என்னங்க ஏதுங்க அப்படி விசாரிக்கிறார் தன்னுடைய வழிபாட்டு முறையை சொல்கிறார் நெருப்பை வணங்குறாங்க நாங்கள் நெருப்பை வணங்குகிறோம் அப்படிங்கிற முறையை சொல்கிறார் அந்த ஆலயம் என்ன ஆலயம்னு சொன்னால் உண்மையான அல்லாவை வணங்கக்கூடிய ஆலயம் அதாவது ஈசா அலிஸ்லம் அவர்களுடைய சரியத்தில் இருக்கக்கூடிய அவர்களுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஓரிரு கொள்கையை ஏற்று ஒரு ஆலயம் அந்த ஆலயத்தில் இருக்கிற ஒரு ஒரு நாள் ஃபுல்லாக இவர் காலையில் தோட்டத்துக்கு போகிறேன்னு போகிற ஒரு சூரிய மறையும் வரை அந்த ஆலயத்துலேருந்து இஸ்லாத்தை படிக்கிறார் ஒரு நாள் ஃபுல்லாக இவர் புரிஞ்சு போச்சு நம்ம வணங்கிட்டிருக்கெல்லாம் தப்பு நெருப்பெல்லாம் வணங்கக்கூடாது ஆதம் அலச்சலம் முதல்ல ஈஷா லட்சம் வரைக்கும் அவர் எல்லா வரலாறையும் எடுத்து சொல்லி இதுதான் இஸ்லாம் அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லி இவருக்கு உறுதி வந்துருச்சு இதுதான் உண்மை மார்க்கம் அப்படிங்கிறது தெரிஞ்சு போச்சு இவர் வரவே இல்லை அங்கேயே உட்காந்து மூழ்கி அதிலே மூழ்கிட்டார் படிச்சுக்கிட்டே இருக்கிறாரு சூரியனும் மறைஞ்சி போச்சு சல்மான் ஃபார்சுல்லானுடைய தந்தை வந்து தேட ஆரம்பிச்சிட்டாரு ஐயோ நம்ம இவ்வளோவும் மெனக்கட்டும் சொல்லி அனுப்பி வச்சோம் இவர் வரலையா அப்படின்னு சொல்லி தேடி ஆள் அனுப்பி பார்த்தா அவர் இங்கே இருக்கிறார் அப்புறம் உடனே கூட்டிகிட்டு வந்து அவர்கிட்ட விசாரிக்கும்போது நான் வந்து இந்த ஓரிரை கொள்கையை ஏற்றுக்க போகிறேன் நான் இந்த நெருப்பெலாம் இன்னும் வணங்க மாட்டேன் அப்படின் சொல்லி தந்தைகிட்ட சொல்கிறார் தந்தைக்கு ஒரு பக்கம் அவமானம் என்ன அவமானம் அந்த கோயிலுடைய பொறுப்பே இவருக்கு தான் இவரே ஓரிரை கொள்கைக்கு போயிட்டாருன்னு சொன்னால் எவ்வளோ பெரிய அவமானமாக ஊரில் நினைப்பாங்க அப்போ ஒரு சைடு அவமானம் இன்னொரு சைடு வந்து அவருக்கு வந்து ஆதங்கம் நம்ம செல்லமாக வளர்த்த புள்ள வந்து இப்படி போகிறானே அப்படின்னு ஆதங்கம் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் சங்கிலியை வச்சு சல்மான் ஃபார்சுல்லானுவை ஒரு அறைக்குள்ளே பூட்டி வச்சிட்டார் வெளியில் போனால்தான் இன்னும் நீ ஓரிரு கொள்கையை அவங்க முறைப்படி தொழுவ வெளியிலே போக மாட்டேன்னு சொல்லி தான் செல்லமாக வளர்த்த பிள்ளைய பூட்டி வச்சுட்டார் பூட்டி வச்ச ஒரு சல்மான் ஃபார்சுல்லான் என்ன பண்ணுறாங்க அவர்கள் தான் ஒரு நாள் படிச்சிருக்கிறாங்களே அவங்களுக்கு தெரியுது அந்த நேரத்தில் எது இஸ்லாமிய தலைமையாக தலைமையகமாக இருந்துச்சு ஃபலஸ்தீன் ஃபலஸ்தீன் தான் காபத்துல்லா ரசுல்லா சுல்லாலுக்குமே பல ஆண்டுகள் நபித்துவத்துக்கு பிறகுமே கிப்லாவாக இருந்தது எது மதினா போய் மதினாவும் போய் சில நாட்கள் கழித்து கழித்து தான் காபத்துல்லா வந்து கிப்லாவாகப்பட்டது அதுக்கு முன்னாடி கிபிலா ஃபலஸ்தீன் தான் நம்ம குஜராத்தில் ஒரு கிராமத்தில் கூட ஃபலஸ்தீனைக்கு இப்லாவாக கொண்ட ஒரு பள்ளி இருக்குது அப்போ ஃபலஸ்தீன் தான் அப்போ இஸ்லாமியுடைய மையமாக இருந்துச்சு அதை சல்மான் ஃபார்சுல்லானு தெரிஞ்சு வச்சுருந்தாங்க இவர் என்ன பண்ணுறாரு எப்படியாவது இந்த விலங்கை அவுத்துட்டு அவங்க அப்பா போட்ட விலங்கை அவுத்துட்டு ஃபலஸ்தீனுக்கு போயிருந்தோம் ஃபலஸ்தீன்கிறது ஷாம் ஷாம்ன்னு இன்றைக்கி இருக்கக்கூடிய நாலு கண்ட்ரியை உள்ளடக்கியது சிரியா ஃபலஸ்தீனு ஜோர்டான் லெபனான் இந்த நாலு கண்ட்ரி உள்ளடக்கியது தான் ஷாம் இப்போ ஷாம் தான் வந்து இஸ்லாமியுடைய தலைமையகமாக இருந்துச்சு இவர் என்ன பண்ணுறாரு தப்பிச்சு ஷாம் ஓடிடுறாரு அங்கே போனால் கண்டிப்பாக ஓரிரு கொள்கை நிறையா பேர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு ஓடுனா அங்கே கிறிஸ்தவ நம்பிக்கை அதாவது கரப்டான அழிந்து போன அவர்கள் அவர்கள் மாற்றியமைக்கப்பட்ட கிறிஸ்துவ நம்பிக்கை தான் அதிக பேர் இருக்கிறாங்க அதாவது ஈசா அலஸ்த அல்லாவுடைய மகன் சொல்லக்கூடிய நபர்கள் தான் அதிகமாக இருக்கிறாங்க அப்போ அந்த கூட்டத்தில் ஒரே ஒரு நபர் இருக்கிறாரு பலஸ்தீனிலே ஒரு நபர் இருக்கிறாரு இந்த ஓரிரு கொள்கை ஏற்ற ஒரு நபர் இருக்கிறார் அவர்கிட்ட போய் இவர் போய் சேர்றார் சேர்ந்து இவர் என்ன பண்ணுறாரு சொன்னால் நாள் வந்து அந்த அறிஞர்கிட்ட அவருக்கு கீழே இருந்து இஸ்லாத்தை படிக்கிறாரு அமல் செய்கிறாரு தொழுகிறாரு இது போன்ற அனைத்து அமல்களும் செஞ்சிட்டே இருக்கிறார் வயோதிகர் அவர் அவர் வயோதிகத்தில் என்ன பண்ணிட்டார் அந்த அறிஞர் வந்து மௌத்தா போயிட்டார் மௌத்தா போன பிறகு அந்த நபரை வந்து மக்களெல்லாம் ஆகா ஓகன்னு கொண்டாடுறாங்க அவருக்கு அடக்கம் பண்ணுறதுக்கான ஏற்பாடுகள்லாம் பண்ணும்போது இவர் அவர் கீழே இருந்தார்ல முழுக்க முழுக்க சல்மான் ஃபார்சுல்லானும் அந்த அறிஞர் கூடவே இருந்தார் அவர் கூட காலத்தை கழித்தார் இவருடைய அனைத்து விஷயங்களும் இவருக்கு தெரியும்ல இப்போ அந்த நபருடைய தவறுகளை அவர் எடுத்து சொல்லி கட்டுறார் இந்த நபர் வந்து மக்கள்கிட்ட சதக்கான்னு வாங்குவார் மக்களுடைய பணத்தெல்லாம் வாங்குவார் ஏழைகளுக்கு கொடுக்குறேன்னு ஆனால் இவரே வச்சுக்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது மக்களுக்கு ஆச்சரியமாச்சு இவ்வளோ ஒரு புனிதமான நபரை போய் இப்படி சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு ஆச்சரியமாச்சு நம்பலை அப்போ அவர் மறைமுகமாக மறைச்சி வச்சுருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து சல்மான் ஃபார்சில்லான்னு கூட்டிகிட்டு போகிறாங்க அங்கே பார்த்தா ஏழு கண்டெய்னர் ஏழு அண்டா ஏழு பாத்திரங்கள் பெரும்பெறும் பாத்திரங்களில் மக்கள் கொடுத்த செல்வங்கள் அனைத்துமே இருக்குது தங்கம் வெள்ளி அனைத்துமே அதுக்குள்ளே இருக்குது அப்போ மக்கள் என்ன பண்ணுறாங்க இவரை அந்த நபரை மரத்து மேலே தொங்க வச்சு அவருடைய பிணத்தை கல்லால் அடித்து ஈட்டியால் அடித்து அம்பால் எய்து அவர் அந்த நபரை வந்து அந்த நபருடைய பிணத்தை அசிங்கப்படுத்தி அவருடைய கதை அப்படி முடியுது இப்போ இவர் திரும்ப கைடன்ஸ் இல்லாமல் இருக்கிறார் சல்மான் ஃபான்சல்லான் அவருடைய இடத்தில் இன்னொரு நபராக அமர வைக்கிறாங்க அவர் ஓரிரை கொள்கையை ஓரிரை கொள்கை இருக்கக்கூடிய அவர் என்ன பண்ணுறாரு அருமையான மனிதராக இருக்கிறார் நல்லா தொழுகிறாரு பக்கமான மனிதராக இருக்கார் எந்த தவறு செய்யலை எந்த அறாமான வேலையும் செய்யவில்லை அருமையான அப்படியே கொஞ்சம் நாட்கள் ஓடுது இவரும் வயோதிகர் இவர் வந்து சொல்கிறாரு சல்மான் ஃபார்சுலான்னு சொல்லி சொல்லி காட்டுறாரு நான் வந்து இவரை ரொம்ப நேசித்தேன் அந்தளவு இவருடைய போதனைகளும் செயல்களும் அந்தளவு நல்லா இருந்தது நான் இவரை நேசத்த அளவுக்கு யாரையுமே நேசத்தது இல்லை சொல்லி காட்டுற அளவு அவர் அவ்வளோ நேர்மையாகவும் உண்மையாகவும் இருந்தார் அப்போ அவருடைய மரண தருவாயில் இருக்கக்கூடிய நேரத்தில் வயோதிகத்தை அடைந்த பிறகு சல்மான் ஃபார் சொல்லான்னு கேட்குறாங்க இங்கே எல்லாமே இந்த மாற்றியமைக்கப்பட்ட கிறிஸ்தவத்தில் தானே இருக்கிறாங்க உண்மையான ஏகத்துவத்தில் இல்லையே இப்போ நீங்கள் இறந்த பிறகு நான் எங்கே போகிறது நான் எங்கே போய் படிச்சுக்கிறது எங்கே போய் அமல் செய்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு அதுக்கு அந்த இப்போ சொல்லி காட்டுறாரு மொசல் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஈராக்கில் இருக்கக்கூடிய ஒரு நகரம் அங்கே வந்து ஒரு அறிஞர் இருக்கிறாரு வயதான ஒரு அறிஞர் இருக்கார் அவர் கூட இப்போ நீ சேர்ந்துக்கும் அப்படிங்கிறாரு இவரும் போகிறார் இன்றைக்கி மேப் எடுத்து பாருங்க பாரசீகம் ஈரா ஈரானில் அஸ்பகான் எங்கே இருக்குது அஸ்பகான்லேருந்து ஷாம் போகிறாரு ஷாம்லேருந்து ஈராக் வராரு எதுக்கு இன்னும் இன்னும் இவருடைய பயணம் தொடருது எல்லாம் நம்ம பார்ப்போம் அப்போ என்னாது இவர் மொசல் ஈராக்கு வந்துடுறாரு ஃப்ளைட்டு இல்லைங்க இன்றைக்கி அன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு கையில் பத்து பைசா இல்லாமல் வீட்டை விட்டு நடந்தே தான் போகிறார் நடந்தே தான் போகிறாரு நடந்தே போய் இந்த மாதிரி உண்மையை தேடி போகிறார் முசல் போனவர் என்ன பண்ணுறாரு அங்கே இருக்கிறார் முசல்லேருந்து கொஞ்ச நாள் படிக்கிறார் அவரும் வயோதிகர் அவரும் இறக்கக்கூடிய நேரத்தில் வந்து கேட்குறாரு இந்த மாதிரி வந்துட்டு உங்களுடைய இறப்புக்கு பிறகு நான் யார்கிட்ட போய் இஸ்லாத்தை படிச்சுக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்குறாரு கேட்கும்போது அந்த நபர் சொல்லி கட்டுறார் தன்னுடைய இறக்கக்கூடிய தருவாயில் நிசிபின் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் நீங்கள் போங்க அங்கே ஒரே ஒரு நபர் ஓரிரு கொள்கையை அறிந்து அமல் செய்யக்கூடிய ஒரு நபர் இருக்கிறாரு அவரிடம் போய் நீங்கள் இருந்துக்கோங்க அப்படிங்கிறாங்க அங்கேயும் போய் சில நாட்கள் இருக்கிறாரு அவரும் வயதானவர் அவருடைய இறப்பு தருமணத்திலையும் போய் கேட்குறாரு நான் உங்களுக்கு பிறகு யார்கிட்ட படிக்கிறது அப்படின் சொல்லி கேட்கும்போது அந்த நபர் சொல்லி கட்டுறாரு அமூரியா அதாவது பைசாந்தியா பைசாந்தியன் என் பெயருமாங்க பைசாந்திய பேரரசு துருக்கி திரும்ப துருக்கிக்கு போகிறாரு எங்கெங்கே சுற்றுறாரு பாரசீகத்துலேருந்து ஈராக் வராரு ஈரான் எங்கெங்கேயோ போகிறாரு ஃபலஸ்தீன் போகிறாரு ஈராக் வராரு துருக்கி போறாரு நிசிபின் வராரு எல்லாம் ஒரு ஓரிரு கொள்கைக்காக ஒரு நபர் எங்கெங்கெங்கெல்லாம் சுற்றி கடைசியாக வந்து அமூரியா அப்படிங்கிற இடத்துல வந்து தங்கியிருக்கிறாரு அந்த நபர்கிட்ட படிச்சுட்டு இருக்கிறாரு காலங்கள் இப்படியே ஓடுது அவரும் அவரும் வயதானவர் இப்போ இங்கே அங்கெல்லாம் அவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் கொஞ்சம் ஆடை சேர்க்கறது அப்பப்போ கொஞ்சம் பிஸ்னஸ் பண்ணுறது கிடைக்கிறத வச்சு கிடைக்கிறத விற்கிறது இப்படியே விற்று கொஞ்சம் ஆடு கொஞ்சம் கால்நடைகளை வச்சுருக்கிறார் கையில் அமூரியாவில் படிச்சுக்கிட்டு இருக்கிறார் அமல் செஞ்சுக்கிட்டு ஓரிரு கொள்கையில் இருக்கிறார் அப்போ என்ன ஆகுது இவருடைய இவர் இறக்கும் தரு தருவாயில் வந்துட்டு உங்களுக்கு பிறகு நான் யார்ட்ட போய் படிக்கிறது அப்படின்னு சொல்லும்போது அந்த அறிஞர் சொல்லி எனக்கு பிறகு இந்த கொள்கையில் இருக்கக்கூடிய நபர் எனக்கு தெரியல இருப்பதாக தெரியல ஆனால் ஒரு விஷயம் உறுதி இப்ராஹிம் அலைவசனத்துடைய மார்க்கத்தை எத்தி வைக்கக்கூடிய இறுதி நபி வரப்போகிறார் அந்த காலம் நெருங்கிருச்சு அதனால் அந்த இடம் எங்கே அந்த நபி எங்கே வருவார் அப்படிங்கிற சில குறிப்புகளை நான் அவனுக்கு தரேன் அதன்படி நீ வந்து அந்த இடத்துக்கு போய் சேர்ந்துக்கோ இப்போதைக்கு எனக்கு அடுத்து இந்த ஓரிட கொள்கையில் இருக்கக்கூடிய நபர் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய நாலேஜுக்கு இல்லை அப்படி சொல்லி சொன்ன பிறகு ஒரு மூணு விஷயத்த சொல்கிறார் இந்த மூணு விஷயம் இருக்கக்கூடிய நிலப்பரப்பில் தான் இந்த இப்ராஹிம் நபியுடைய ஏகத்துவ மார்க்கமாகிய இஸ்லாத்தை எடுத்துகிட்டு வர போகிற நபி வந்து வருவார் அப்படின்னு சொல்லி மூணு அடையாளங்கள் சொல்கிறார் முதலாவது அடையாளம் என்னன்னு சொன்னால் வறண்ட கரடுமுருடான ரெண்டு மலைத்தொடர்களுக்கு இடையில் பேரிச்சம்பழம் வளரக்கூடிய அதாவது ஈச்சம்பரங்கள் பேரிச்சம்பலம் வளரக்கூடிய ஒரு இடத்துக்கு வருவார் அந்த நபி இடத்துக்கு அது எப்படி வருவார் சொந்த ஊரை விட்டு துரத்தி அடிக்கப்பட்டு வருவார் அப்படிங்கிற முதல் அடையாளம் இரண்டாவது அடையாளம் என்னன்னு சொன்னால் அவர் வந்து சதக்கா அதாவது தான தர்மத்தை அவர் உண்ணமாட்டார் அதிகா அன்பளிப்பை வந்து அதாவது கிஃப்ட்டு அதை வந்து அவர் உண்ணுவார் அதே போல் அவர் இரு தோள்களுக்கு மத்தியில் இறுதி நபித்துவத்துடைய முத்திரை இருக்கும் இவ் இந்த நபியுடைய அடையாளங்கள் நீ அவர்கிட்ட சேர்ந்துரு அப்படின் சொல்லி சொல்லிட்டாரு இவர் என்ன பண்ணுறாரு அந்த இடத்தை அடையிறதுக்காக தெரியல இவர் எங்கே இருக்கிறாரு இவர் வந்து எங்கேயோ இருந்தவர் ஈரானில் இருந்தவர் மதினா எப்படி தெரியும் இப்போ என்ன பண்ணுறது தெரியாமல் கல்பு கோத்திரத்தாரம் அந்த இடத்துல கல்பு கோத்திரதாரம் அவிகமாக பயணம் செய்யக்கூடிய கோத்திரத்தாரம் கோத் வரும் அதெல்லாம் வரும் வரும் என்ன பண்ணுறாரு கல்பு கோத்திரத்தார் அப்படிங்கிற ஒரு கோத்திரத்தாரை பார்த்து என்னை வந்து நீங்கள் என்ன பண்ணுங்கள் அந்த இந்த அடையாளங்கள்லாம் சொல்லி இந்த இரண்டு வறண்ட மலைத்தொடர் இடையில் இந்த மரங்கள் முளைக்கக்கூடிய இந்த இடத்துக்கு நீங்கள் வந்து கூட்டிகிட்டு போய் விடுங்க என்னுடைய மொத்த பொருளையும் நான் உங்களுக்கு தந்துடுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அப்போ என்ன ஆகுது மொத்த பொருள் அவர் சம்பாதிச்ச மொத்தத்தையும் கொடுத்து ஜீரோவாகி என்ன ஆயிடுறாரு அந்த கல்பு கோத்திரத்தார் என்ன அருமா பண்ணிடுறாங்க அவன் என்ன பண்ணிடுறாங்கன்னு சொன்னால் வாதில் குர்ரா அப்படிங்கிற ஒரு இடத்த போய் காமிச்சு இதுதான் அந்த இடம் ஏமாற்றி அவரை என்ன பண்ணிடுறாங்க அடிமையாக வித்துடுறாங்க ஒரு யூதர்கிட்ட அந்த வாதில்குர்ரா அப்படிங்கிற ஒரு இடத்துல ஒரு யூதனுக்கு அடிமையாக வேறு விற்றுறாங்க பொருளெல்லாம் பிடுங்கிக்கிட்டு அவருடைய இடமும் அந்த சரியான இடத்துல காமிக்காமல் அடிமையாக வேற வித்துடுறாங்க இப்ப என்ன பண்ணுறாரு அடிமையாகவே தொடர்கிறாரு அடிமையாக தொடர்றாரு அந்த இடம் தான் இதுன்னு நினச்சிட்டு அவர் நபி வருவார் வருவார்னு வெயிட் பண்ணிக்கிட்டு தொடர்றாரு தொடரும்போது அப்புறம் என்ன ஆகுதுன்னு சொன்னால் அந்த யூதர் இருக்கிறாருல அந்த யூதருடைய சொந்தக்காரரு பனு குரையிலா கோத்திரத்தை சேர்ந்தவர் பனு குறைலா மதினாவில் இருக்கக்கூடிய மூணு யூத கோத்திரத்தில் ஒரு முக்கியமான யூத கோத்திரம் அப்போ பனு குறைலா யூத கோத்திரம் வந்து இந்த வாதில் குர்ராவில் இருக்கக்கூடிய இந்த யூத நபருக்கு சொந்தக்காரர் அவர் ஒரு நாள் வரும்போது இந்த அடிமையை நான் வச்சுக்கிறேன் எனக்கு கொடுத்துரு அப்புடின்னு சொல்லி எங்கே கூட்டு போகிறாரு மதினா கூட்டு போகிறார் இப்போ மதினாவில் போய் அவர் தெரியாது சல்மான் ஃபார்சினாலுக்கு நம்ம இங்கே தான் இருக்கிறோன்னா தெரியாது எங்கே போனாலும் மலைகள் இருக்குது மரம் அங்கே அந்த இடத்துல விளையுது அப்போ சல்மான் ஃபார்சினாலும் தெரியல அங்கேயே அடிமையாக தன்னுடைய வாழ்க்கையை பல ஆண்டுகளாக கழிக்கிறாங்க ஆண்டுகள் ஓடுது அப்படியே ஓடிட்டுருக்கும் போது அந்த பணக்குறையில் அவருக்கு அடிமையாகவே வாழ்க்கையை உணரா வாழ்க்கையை வந்து ஓட்டிக்கிட்டுருக்கிறாங்க ஓட்டிகிட்டு இருக்கும்போது பொதுவாக அந்த மலை இந்த இரண்டு மலை தொடருக்கே இன்றைக்கே இருக்கக்கூடியது தான் இன்றைக்கி இருக்கிறது என்னென்னு சொன்னால் அல் ஹராக அப்படிங்கிற மலை தொடரும் அல் கர்பியாக அப்படிங்கிற மலை தொடரும் இது என்ன இடம் அந்த மதினாவில் மதினாவை சுற்றி மலையாக இருக்கும் அந்த யுத்தத்தில் கூட அதாவது அகல் யுத்தத்தில் கூட அந்த மலைக்கு நடுவில் தான் ரசூல்லா சொல்லம் வந்து குளிபறிப்பாங்க எதிரிகள் உள்ளே வர முடியாத மாதிரி இந்த மலை தான் அரணாக இருக்கும் இப்போ இந்த இரண்டு மலைக்கு தான் இந்த நபி வருவாங்கன்னு முன்னறிவிப்பு இருக்குது அப்போ இந்த மலை இருக்கக்கூடிய இடத்துக்கு ஒரு வன்ட்டார் வந்து அங்கேயே அடிமை வாழ்க்கையே தொடர்ந்துட்டுருக்காரு அங்கே தான் இருக்கிறோன்னு தெரியாது அவருக்கு அல்லா கொண்டு வந்து சேர்த்துட்டான் எப்படியும் சேர்த்த பிறகு இவர் ஒரு நாள் என்ன பண்ணுறாரு மரத்தில் வேலை செஞ்சுட்ருக்காரு ஈச்சை மரத்தில் அதாவது பேரிச்சம்பரத்தில் மேலே ஏறி பேரிச்சம்பரத்தை பிடுங்கிகிட்ருக்கிறார் பிடுங்கிட்டு இருக்கும் இந்த யஜமான் அதாவது சல்மான் ஃபார்சுல்லானுடைய யஜமானோடைய சொந்தக்கார ஒருத்தன் ஒடியாந்து இந்த கைலாவுடைய பிள்ளைகளுக்கு நாசம் உண்டாகட்டும் கைலாவுடைய குழந்தைகளுக்கு சமுதாயத்தினருக்கு நாசம் உண்டாகட்டும் கைலானா யார் கைலாவுடைய பிள்ளைகள்னால் ஹவுஸ் கசரஜ் கோத்தத்தை சார்ந்தவர்கள் யார் இவங்க இஸ்லாத்தை ஏத்த நபர்கள் ஆரம்பத்தில் இஸ்லா தேத்தவும் மதினாவிலிருந்து போய் இஸ்லா தேத்தவும் இவங்களுக்கு நாசம் உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் சொல்லி இந்த யூத எஜமான் வந்து அவருடைய சொந்தக்காரர் வந்து சொல்கிறார் ஏண்டா இப்படி சொல்கிற அப்படின்னு சொல்லி அந்த நபர் கேட்குறார் யஜமான் கேட்கும்போது அந்த இளைஞர் சொல்லி காட்டுறாரு அந்த யூத இளைஞர் சொல்லி காட்டுறாரு மஜித் குபாவில் வந்து மதினாவில் வெளியில் இருக்கக்கூடிய மஸ்ஜிது மஸ்ஜிது குபான்னு ஒரு இடத்துல இந்த இரண்டு கோத்திரத்தார்களும் ஏதோ ஒரு நபீன் ஒருத்தர் அவரை வந்து நபியாக ஏற்றுக்கிட்டு அந்த மார்க்கத்துக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லி அவர்களை சபிக்கிறார் அப்போ இவர் சல்மான் ஃபார்சுனாலும் மேலே இதை கேட்டுட்ருக்கிறாரு சல்மான் ஃபார்சுனால் சொல்கிறாங்க எனக்கு அப்படியே நான் வந்து கைகாலெலாம் உதறி பின்ன அதாவது முதுகு தண்டுவடம் எனக்கு குளிர்ந்துருச்சு ஒரு மாதிரி ஆடி போயிட்டேன் நான் மரத்துலேருந்து உழுகா போயிட்டேன் சுதாரிச்சுட்டேன் எந்தளவு தன்னுடைய மொத்த வாழ்க்கையும் இஸ்லாத்தை ஏற்றுக்க ஒரு நபியை தேடி உண்மையான மார்க்கத்தை தேடி எங்கெங்கேயோ சுற்றி ஊர் உலகமெல்லாம் சுற்றி தான் இருக்கக்கூடிய இடத்துக்கு கரெக்டாக நபீனு வந்தேன்னு கேள்விப்பட்ட பிறகு அவருக்கு எந்த மாதிரி ஒரு உணர்வு இருந்திருக்கும் நான் கீழே உழுவ போயிட்டேன் என்னை சுதாரிச்சுக்கிட்டு மரத்து கீழே இறங்கி வந்து அந்த நபர்கிட்ட நான் நடந்ததெல்லாம் சொல்கிறேன் நான் இந்த மாதிரி மஜூஸியாக இருந்தேன் அங்கே இருந்து இங்கே போனேன் எங்கே ஃபலஸ்தீன் போனேன் ஃபலஸ்தீனிலேருந்து ஈராக் வந்தேன் ஈராக்லேருந்து இங்கே வாதில்குறா வந்தேன் வாதில்குராவுக்கு முன்னாடி எங்கே இருந்தேன் துருக்கியில இருந்தேன் இது நடந்த எல்லாத்தையும் இங்கே விஷயம் எல்லாத்தையும் சொல்கிறார் இவதை வந்து என்ன பண்ணான் திட்டுறான் எனக்கு தெரியாதா போ நீ வேலையை பாருன்னு சொல்லிட்டு அவர் தன்னுடைய வாழ்க்கையை இன்னும் அடிமையாகவே தொடர்கிறார் அப்போ அன்று இரவு என்ன பண்ணுறாரு இவர் சும்மா இருப்பாரா இத்தனை வருஷமாக வருஷ கணக்காக வாழ்க்கையை தொலை வாழ்க்கையை வந்து தீனுக்காக தேடி வந்தவர் இந்த விஷயம் கேள்விப்பட்ட பிறகு போய் நபியை மீட் பண்ணாமல் இருப்பார் அவரு அன்று இரவே என்ன பண்ணிட்டாரு இந்த இடம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு ரெண்டு மழை இருக்குது ஈச்சமாக இருக்கு ஃபஸ்ட்டு அடையாளம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இரண்டாவது அடையாளம் என்ன அவர் சதக்காக சாப்பிட மாட்டார் ஹதியாக சாப்பிடுவார் அதாவது தான தர்ம பொருளை சாப்பிட மாட்டார் அன்பளிப்பே சாப்பிடுவார் இவர் என்ன பண்ணுறாரு கொஞ்சம் உணவை தயார் பண்ணிவிட்டு ரசோல்லா சிவாசத்தில் போகிறார் போயிட்டு ரசோல்லா சிவாசத்தை பார்த்து அந்த இடத்துல போய் உணவு கொடுத்து இது தானம் இது வந்து சதக்கா உணவு இந்தாங்க சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி கொடுக்குறாரு அபிசுவாசம் என்ன பண்ணுறாங்க அனைத்து நபர்களையும் கூப்பிட்டு சகாபாக்கள்லாம் கூப்பிட்டு எல்லாத்துக்கும் சாப்பிட கொடுத்துட்டு அவங்க மட்டும் சாப்பிட்ல இவருக்கு ஒரு பாதி கன்ஃபர்மேஷன் ஆயிடுச்சு ஏன்னா அவங்க ஹதியாக சாப்பிட்றாங்களான்னு தெரியணும்ல அடுத்த நாள் என்ன பண்ணுறாரு உணவை சமைச்சு கொண்டு வந்து அதே மாதிரி உணவு ஏன்னா இப்போது வேற உணவு மேபி இன்றைக்கொண்டு வந்த உணவு பிடிக்கலன்னு பிசாசலம் சாப்பிட்லன்னு கூட என்ன வரும்ல அதே உணவை மறுநாளும் கொண்டு வந்து ரசாசலத்துக்கு கொடுக்குறாங்க இது என்னுடைய அன்பளிப்பு சாப்பிடுங்க அப்படிங்கிறாரு அப்போ ரசம் சகாபக்கள் எல்லாம் கூப்பிட்டு இவரையும் கூப்பிட்டு வாங்க எல்லோரும் சாப்பிட்லான்னு சாப்பிட்றாங்க அப்போ ரெண்டு அடையாளம் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு இப்போ அடுத்த அடையாளம் தோள்பட்டுக்கு இடையில் இருக்கக்கூடிய அந்த முத்திரை சட்டையை கழட்டுங்கன்னா கேட்க முடியும் நம்பிட்டே போயிட்டு யார் அசூலா சட்டையை கழட்டுங்க முத்திரை இருக்கான்னு பார்க்கணுன்னு கேட்க முடியுமா கேட்க முடியாது இப்போ அந்த நேரத்தில் ஒரு இறப்பு இப்போ ஒரு அசுல்லா பின்னாடியே அவர் போகிறார் சட்டையை அந்த அவங்களுடைய மேலாடையை எட்டி எட்டி பார்க்குறாரு நம்பி சில வருஷத்துக்கு விளங்கிருச்சு இவர் வந்து முத்திரையை பார்க்குறதுக்கு தான் இவர் வந்து இவ்வளோ ஆர்வமாக இருக்கிறாரு பின்னாடியே ஃபாலோ பண்ணிருக்கிறாருன்னு சொல்லிட்டு தன்னுடைய சட்டையை கழட்டி முத்திரையை காட்டுறாங்க ரசூல்லா சுல்லாஹலம் பல இடங்களில் காட்டியிருக்கிறாங்க அந்த முத்திரை ஏன்னா இது பல வேதங்களில் இருக்குது முந்தைய வேதங்களில் முத்திரையை பற்றி குறிப்பிடப்பட்டிருக்கு அப்போ பல நேரங்களில் ரசுல்லா சுல்லாஹன் தன்னுடைய மேலாடை விளக்கி அந்த இரு தோள்களுக்கு இடையில் இருக்கக்கூடிய முத்திரையை வந்து காட்டியிருக்கிறாங்க இப்போ சல்மான் ஃபார்சுல்லான் இப்படியே தேடிட்டு இருக்கிறத பார்த்துட்டு தன்னுடைய அந்த முத்திரையை வந்து காட்டுறாங்க இதை பார்த்த உடனேயே சல்மான் ஃபார்சுல்லானு மூர்ச்சை அடைஞ்சு ஒரு மாதிரி மயக்கமாகி சந்தோஷத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கீழே உளுந்து சஜ்ஜிதா செஞ்சு ரசுல்லாவுடைய காலுக்கு முத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க உடனே ரசூல்லா சிவாஹ்லம் இது இது தவறு இது செய்யக்கூடாது அல்லாவுக்கு மட்டும்தான் சஜ்ஜிதா செய்யணும் அப்படின்னு அவங்கள எழுப்பி சல்மான் ஃபார்சுல்லாம என்ன பண்ணுறாங்க நீங்கள் காலெல்லாம் உழுவக்கூடாது இது வந்து தவறு நீங்கள் என்ன பண்ணுங்கள் எந்திரிங்க எந்திரிச்சு இஸ்லாத்தை சொல்லி நடந்த சம்பவம் எல்லாத்தையும் சொல்லுங்க அப்படின்னு சொல்கிறாரு அவர் எல்லாத்தையும் சொல்கிறார் இப்போ நம்ம சொன்ன சம்பவத்தை எல்லாத்தையும் சொன்ன பிறகு ரசூல்லா சலாஹ் என்ன சொல்கிறாங்க இது அப்படியே வந்து சஹாபாக்கள்கிட்ட வந்து சொல்லுங்க நடந்த அனைத்தையுமே நபித்தோழர்கள்ட்ட அவருடைய சஹாபாக்கள்கிட்ட சொல்லுங்கள் ஈமான் உறுதியாகவும்ல இப்போ அவர் என்ன பண்ணுறாரு சஹாபாக்கள்கிட்ட வந்து நடந்த அனைத்து சம்பவங்களையுமே சொல்லி காட்டுறாரு இப்போ இப்படி அவர் முஸ்லீமாவை அடிமையாகவே திரும்ப தொடர்றாரு வாழ்க்கையை அங்கே அடிமையோ அடிமையிலேருந்து வெளியே வர முடியாது அடிமையாக இருக்கிறாரு இப்போ என்ன பண்ணுறாரு தன்னுடைய வாழ்க்கையை வந்து அடிமையாகவே வந்து கலந்து வாழ்க்கை கிடக்குது பல ஆண்டுகள் எந்த அளவுன்னு சொன்னால் ஒரு பத்ரலையும் கலந்து கொள்ளல உகதுலையும் கலந்து கொள்ளலை அடிமையாக தான் இருக்கிறாங்க ஆனால் முஸ்லீம் ஆகிட்டார் இஸ்லாம் ஆகி அவர் முன்னாடியிலேருந்தே முஸ்லீம் தானே ஓரிரு கொள்கையில் தானே இருக்கிறவர் ரசுல்லா சிவத்தோட சரியத்தையும் ஏற்றுக்கொண்டார் அப்போ என்னாவது இந்த வாழ்க்கை அடிமை வாழ்க்கை அப்படியே தொடர்ந்து பத்ரு உகது போன்ற களங்கள்லையும் கலந்து கொள்ளலை அப்படியே வாழ்க்கைய ஓடிக்கொண்டிருக்கும் போது ஒரு நாள் ரசுல்லா சுல்லரசுடைய சபைக்கு வரும்போது சகாபாக்கள் வந்து எல்லோரும் உட்காந்துருக்கும்போது ரசுல்லா சுல்லவாசன் கேட்குறாங்க உன்னுடைய கதை என்ன ஏன் வந்து என்ன அடிமையாகவே இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கும்போது நீங்கள் அடிமையிலேருந்து உரிமை விடணுன்னா உன் எஜமானு வந்து என்ன நிபந்தனை வைக்கிறான் அப்படின்னு அந்த யூதனிடம் வந்து கேட்க சொல்கிறாங்க ரசூல்லா சுல்லாவஸ் அதுக்கு அவன் வைக்கக்கூடிய நிபந்தனை பாருங்கள் முந்நூறு பேர்ச்சை மரம் பேர்ச்சம் வளர்ந்து ஒரு ஆள் அளவுக்கு உயரத்துக்கு வளரக்கூடிய அளவுக்கு வளர்ந்த பிறகு நாற்பது பொற்காசுகள் கொடுத்துட்டு தங்க காசுகள் கொடுத்துட்டு நீ போயிடலாம் அடிமையிலேருந்து நான் உன்னை உரிமை விட்டுருவேன் அப்படின்னு சொல்கிறோம் இது எந்தளவு ஒரு கஷ்டமான விஷயம்னு சொன்னால் பொதுவாகவே அந்த பேரீச்சமனை வளர்த்தவர்களுக்கு தெரியும் அங்கே இருக்கக்கூடிய தட்பவெப்ப சூழ்நிலை அந்த நிலப்பரப்பு அந்த உயிர் பிழைக்கக்கூடிய ரேசியோ விகிதம் இருக்கே ரொம்ப கம்மி மரம் உயிர் பிழைக்கக்கூடிய விகிதம் பாலைவனத்தில் முந்நூறு மரம் அதுவும் ஒரு கணிசமான உயரம் வர அளவுக்கு வந்த பிறகு தான் நீ போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போ இவரும் ஓகே இதை வந்து நபிசல்ல வந்து சல்மான் ஃபார்சுல்லான்னு சொல்கிறாங்க இந்த மாதிரி மரமும் நாற்பது தங்க காசும் வந்து வளர்ந்த பிறகு நாற்பது தங்க காசு கொடுத்துட்டு போக சொல்லிட்டான் அப்படின்னு இப்போ ரசிம் என்ன பண்ணுறாங்க சஹாபாக்களை கூப்பிட்டு முந்நூறு அந்த விதைகள் எடுத்துகிட்டு வர சொல்கிறாங்க சரியாக முந்நூறு விதைகள் தான் பொதுவாக நம்ம ஆயிரம் வச்சால் முந்நூறு வர்றதே சந்தேகந்தான் அழிஞ்சிரும் ஒரு குறிப்பிட்ட ஹைட்லாம் வராது இப்போ நம்ம வைக்கக்கூடிய செடிகள்லாம் வந்துக்கிட்டா இருக்குது இன்றைக்கி இங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கே வரதில்ல அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை அதுவும் அந்த மரத்துக்கு உயிர்ப்பு திறன் வாங்க வளர்ப்பு திறன் சொல்லுவாங்க விதைப்பு திறன் கூட சொல்லுவாங்க தமிழ் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒவ்வொரு செடிக்கும் மாறுபடுவாங்க விதைப்புத் திறன் இந்த பேரச்ச மரத்துக்கு விதைப்பு திறன் ரொம்ப கம்மி ஆனால் ரசூல்லா சுல்லா அஸ்லம் சஹாபாக்கள்கிட்ட க சரியாக முந்நூறு விதை கொண்டு வர சொல்கிறாங்க தன்னுடைய முபாரக்கான கையில் வந்து குழி ஆல்ரெடி நோண்டியிருக்கு தன்னுடைய கையால் முந்நூறு மரத்தையும் நட்டு வைக்கிறாங்க முந்நூறு விதைகளையும் வைக்கிறாங்க சல்மான் ஃபார்சுல்லான் சொல்லி காட்டுறாங்க முந்நூறுமே வரக்கத்தான முறையில் வளர்ந்துச்சு எப்படி வளருமோ சாதாரணமாக ஒரு மரம் வந்து பேர்ச்சம்பளம் எவ்வளோ வேகமாக வளருமோ அந்த மாதிரி வளரலை அதிசயத்தக்க முறையில் வந்து வளர்ந்துச்சு இப்போ குறிப்பிட்ட உயரம் மிக சீக்கிரமாகவே அந்த வளர் அந்த இடத்த வந்து தொட்டுருச்சு வளர்ந்து அந்த ஹைட்டுக்கு வந்துருச்சு இப்போ நாற்பது தங்க காசுகள் இல்லை இப்போ நாற்பது தங்க காசுகள் வந்து என்ன பண்ணுறாங்க திரும்ப ரசுல்லா சுலம் சபைக்கு வராங்க வரும்போது நாற்பது தங்க காசுகள் கொடுத்தா நான் வந்து அடிமையிலேருந்து வெளியில் வந்துடலாம் அப்படிங்கிறாங்க அப்போ என்ன ஆகுது நாற்பது தங்காசு சகாபாக்களில் அந்த நேரத்தில் ஏதோ ஒரு வந்த ஒரு பொருள் அந்த பொருளை வந்து சுல்லா சல்லா சலம் எண்ணாமல் அப்படியே எடுத்து கொடுத்துட்றாங்க சல்மான் ஃபார்சுல்லான் வந்து அதை அப்படியே எடுத்துகிட்டு போகிறாங்க தூக்கும்போதே தெரியும்ல இப்போ நம்மள்ட ஒரு அஞ்சு ரூபா காயின் இருக்குது பத்து காயின் நான் கொடுத்தா இதில் ஒரு குத்து மதிப்பாக தெரிஞ்சிடும் இவ்வளோ சல்மான் ஃபார்சுல்லான் சொல்கிறாங்க அதை தூக்கும் எனக்கு நாற்பதுங்கிற எண்ணிக்கை இல்லாத அளவு தான் வெயிட்டு கம்மியாக இருந்துச்சு நான் அதை திறந்தலாம் பார்த்து என்னலை அது அப்படியே போய் கொடுன்னு ரசூல்லா சிவாஸ்லாம் சொன்னாங்க நான் அப்படியே கொண்டு போய் அந்த எஜமான்டை கொடுத்தேன் அதில் நாற்பது இருந்துச்சு ஆனால் அதை வெயிட்டு படி பார்த்தா நாற்பதுலாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லி காட்டுறாங்க இது எல்லாமே சல்மான் ஃபார் சொன்னு தன்னுடைய சொந்த வாயால் சொல்லக்கூடிய சொந்த இப்னு அப்பாஸ் இல்லான்னு அறியக்கூடிய சம்பவம் அப்போ அந்த நாற்பது காசையும் கொடுத்து ரசுல்லா சுல்லாஹ் சபைக்கு வந்துடுறாங்க மரணிக்கும் வரை ரசை வந்து இவர் பிரியவே இல்லை அதுக்கப்புறம் முழு வாழ்க்கை தியாகம் செஞ்சு வந்தவர் இவருடைய முதல் போர் ஹந்தக் அதாவது அகல் முதல் போர்லே பாருங்க இவருடைய அபிப்பிராயத்தை தான் ரசூல்லா ஸ்வலா சமேத்துக்கிறாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க இருக்கக்கூடிய அனைத்து யூத கோத்திரம் குறைசியர்கள் அனைத்து எதிரிகளும் சேர்ந்து வந்துடுவாங்க பல்லாயிரக்கணக்கான நபர்கள் இங்கு வெறும் மூவாயிரம் மட்டும்தான் அங்கே நான்கு மடங்கு ஐந்து மடங்கு நபர்கள் அதிகம் அப்போ மொத்தமாக மதினா வந்து அழிச்சு ஒழிச்சிடலாம் அப்படின்னு அங்கிட்டிருந்து வரும்போது சிலர் சொல்லுவாங்க போரே இடம் நம்ம வந்து வேற எங்கேயாவது போயிடலாம் சிலர் அபிப்பிராயம் சொல்லுவாங்க நம்ம ஆண்கள் பெண்கள் எல்லாம் கோட்டை மடங்குன்னுட்டு கல் எடுத்து எறிவோம் அப்படிமா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க அப்போ சல்மான் ஃபார்சு இல்லான்னு சொல்லுவாங்க நாங்கள் பாரசீகத்தில் எங்கள்கிட்ட வந்து ஒரு வழிமுறை இருக்குது இந்த மாதிரி போர் வந்தால் நாங்கள் வந்து இடையில் வந்து குழி நோண்டிடுவோம் இங்கே மலை இருக்குது ரெண்டு மலை தொடர் இருக்குது குழி நோண்டிட்டோன்னா அந்த குழியில் ஒரு பகுதியில் மட்டும் வச்சு அவங்கள நம்ம வந்து எதிர்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போ அந்த அபிப்பிராயத்தை ஏற்று அப்படி போர் நடக்கும் சல்ல்மான் ஃபார்சுல்லானுடைய முதல் போர் ஹந்தக் யுத்தமான இந்த அகல் யுத்தம் தான் இப்போ ஆகத்தான் மரணிக்கும் வரை ரசூல்லா சுல்லா அலுவலமே ரசத்தோடு தான் அவங்க இருக்கிறாங்க அப்போ சல்மான் ஃபார்சுல்லானு வந்து அரபியோ அரபியோலாம் கிடையாது பாரசீகத்துலேருந்து வந்தவங்க அவங்க இவங்க வந்து ரசூல்லா சுல்லாலஸ்தோடையே தொடர்கிறாங்க வாழ்க்கையை இதில் வந்து பார்த்தோன்னு சொன்னால் இன்றைக்கி பார்த்த விஷயத்தில் படிப்பனைகள் என்னென்னு சொன்னால் முதலாவது படிப்பினை மேலே முன்னாடி சல்மான் ஃபார்சுல்லானுக்கு முன்னாடி ஒரு மூணு நபர்களை பற்றி பார்த்தோம் அவர்களாக இருக்கட்டும் சல்மான் ஃபார்சுல்லானு குறிப்பாக சல்மான் ஃபார்சுல்லானாக இருக்கட்டும் அவர்கள் கல்வியை தேடினாங்க அவர்கள் நபியே இல்லைனாலும் அவர்கள் வந்து சிந்தித்தாங்க தேடினாங்க பெற்றுக்கொண்டாங்க அதுதான் அல்லாத்தல்லா சொல்லி காட்டுறான் நீ ஒரு ஜான் வந்தால் அல்லா ஒரு முளம் வரையங்கிறான் நீ நடந்து வந்தால் அல்லா ஓடி வரையிறோம் ஆனால் முதல் ஸ்டெப்பு நம்மளோட தான் இருக்கணும் நம்ம ஸ்டெப் எடுத்து வச்சோம்னா கண்டிப்பாக அல்லா கொண்டு வந்து சேர்ப்பான் எங்கே இருக்கிறாங்க பாரசீகத்தில் இருக்கிறாங்க எங்கெங்கேயோ சுற்றி எங்கெங்கேயோ அடிமையாக விற்று எண்ணம் இருந்துச்சு ந வீட்டை விட்டு வெளியே வந்தாங்க எல்லாம் எங்கே வந்து அடிமையாக வந்து சேர்த்தான் அப்போ முதல் ஸ்டெப்பு நம்மளோட தான் இருக்கணும் இப்போ நம்ம ஸ்டெப் எடுத்து வைக்காமல் எல்லாம் வரமாட்டோம் அப்போ கல்வியை தேட வேண்டியது இவர்களுடைய வரலாற்று வந்து நமக்கு படிப்பனை இரண்டாவது படிப்பனை என்னன்னு சொன்னால் சல்மான் ஃபார்சுல்லான வந்துட்டு இந்த முதல் மனிதர் சொன்னோம்ல அதாவது ஃபலஸ்தீனுக்கு வந்த உடனேயே ஒருத்தர் பதுக்கி வச்சுருந்தார் அப்படின்னு சொன்னோம்ல அந்த நபரை பார்த்துட்டு இதுதான் ஏகத்துவம் இதுதான் ஓரிரை கொள்கைன்னு அவர் நம்பலை இப்போ இன்றைக்கி இருக்கிறாங்கள செய்யக்கூடிய சில செயலை பார்த்துட்டு இதுதான் இஸ்லாம் சில பேர் நம்பிடுறாங்கள்ல நம்மளையுமே சில பேர் சில அமைப்பில் சில இயக்கங்களில் சில ஜமாத்துக்கள் சில பேர் செய்கிறதை பார்த்துட்டு அந்த அமைப்பே நம்ம குறை சொல்கிற மாதிரி அப்போ அவர் அந்த மாதிரி விளங்கியிருந்தார் ஒரு நபர் அதுவும் அந்த நேரத்தில் அவர் ஒருவர் தான் அந்த நேரத்தில் எஞ்சியிருந்த மனிதர்னு அவர் அவர் விளங்கி வைத்திருந்தார் அந்த நபர் செஞ்சாலும் அவர் அவர் செய்கிறதுனால இந்த தவிதுடை கொள்கை ஓரிட் கொள்கை வந்து தவறு கிடையாது இந்த நபர் தவறுன்னு விளங்குனார் அவர் உறுதியாக இருந்தார் அல்லா பாருங்கள் அதை விட சிறப்பானது அவருக்கு அல்லா தலை கொடுத்தான் அவர் மரணித்ததுக்கு பிறகு சிறந்த நபரை கொடுத்தான் அவரே சொல்கிறாரு தான் நான் வந்து அவரை நேசித்தது மாதிரி யாரையுமே நேசிக்கலை அப்படிங்கிற அளவுக்கு அவர் வந்து ரொம்ப நேர்மையாக இருந்தார் அப்போ அவர் பொறுமையாக இருந்தார் கல்வியை தேடினார் அல்லா சிறந்ததை கொடுத்தான் அதே மாதிரி அல்லா தலா சொல்லி காட்டுறான் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் பதினேழாவசனத்தில் யார் வந்து நேர்வழி பெறுகிறார்களோ நேர்வழியில் வந்து முன்னேறணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களுக்கு அல்லா தலா நான் முன்னேற்றத்தை தரேங்கிறேன் அல்லா சூரா முகம்மதில் பதினேழாவது வசனம் நாற்பத்தி ஏழாவது அத்தியாயம் பதினேழாவசனம் இப்போ நம்ம முயற்சி செய்யாமல் நமக்கு நேர்வழிக்கு போகணும்னு நம்ம முயற்சித்தால் தான் எல்லாம் நேர்வழி அதிகப்படுத்துவோம் இவர்களுடைய வரலாற்றுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிக முக்கியமான படிப்பினை அது அடுத்ததாக நபிசிலத்துக்கு முன்னதாக உண்மையாளர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதே இதுக்கு மிகப்பெரிய ஒரு வரலாறு இது ஓரிரு கொள்கையில் இருந்தால் இப்போ நம்ம வெறும் நாலு நபர்கள் தான் பார்த்தோம் இது இல்லாமல் பெரிய லிஸ்டே இருக்கு அது நம்ம பார்த்துக்கிட்டு இருந்தால் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வரலாறாக போகும் இப்போ என்னன்னு சொன்னால் நபிசில அரசுக்கு முன்னதாக உண்மையான இஸ்லாத்தை உண்மையான ஓரிரு கொள்கையை பின்பற்றக்கூடிய நபர்கள் இருந்தாங்க அப்படிங்கிறதும் இந்த பா இந்த அமர்வுலேருந்து நமக்கு தெரியுது அடுத்ததாக மிக முக்கியமான ஒரு பாடம் என்னன்னு சொன்னால் உதவி இந்த நேரத்தில் சல்மான் ஃபாரிசுல்லானுக்கு உதவுனது யார் மரத்தை எடுத்தது குழி நோன்னது போய் ரசுல்லா தன்னுடைய கையாலே வச்சது அதே போல் நாற்பது பொட்காசுகளை சகாபாக்கள் ரெடி பண்ணி கொடுத்தது இஸ்லாத்துக்கு ஒரு நபருக்கு வந்திருக்கிறாருன்னு சொன்னால் இந்த மாதிரி உதவ வேண்டியது முக்கிய கடமை நமக்கு ரசத்துடைய ஒரு வழிமுறை இது அவரை அடிமையிலேருந்து வெளியே கொண்டு வரணும் அவரை வந்து ஃப்ரீயாக ஓடணும் அமல் செய்ய அவரை லேசாக்கி வைக்கணும் அவர் அடிமையாக விட்டுருந்தனால தான் பத்ரலையும் உகதுலையும் அவரால் கலந்துக்க முடியல வந்த உடனே கந்தக்கில் கலந்துக்கிட்டார் எந்த அளவுன்னா இவருடைய அபிப்பிராயத்தை ரசூல்லா சொல்லம் ஏற்று நடத்துகிற அளவுக்கு அவர் அடிமையிலேருந்து வெளியில் வந்தனால தான் கலந்துக்கிட்ட முடிஞ்சது இப்போ இஸ்லாமத்துக்கு வந்த ஒரு நபருக்கு உதவ வேண்டியது தன் கையாலே ரசூல்லா போய் மரம் நட்டுருக்கிறாங்க சஹாபாக்களை விட்டு கூட நடலை தன் கையால் விதைத்திருக்கிறாங்க அப்போ இஸ்லாத்துக்கு வந்த நபர்களுக்கு நம்ம உதவ வேண்டும் அப்படிங்கிறது இதிலருந்து ஒரு படிப்புனை ஏன்னால் நம்ம இஸ்லா சொல்லி காட்டுறாங்க ஏழு விஷயம் வரதுக்கு முன்னாடி ஏழு விஷயத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் முதுமை வரத்துக்கு முன்னாடி இளமையை பயன்படுத்திக்கோங்க விஷயத்துக்கு முன்னாடி ஓய்வு நேரத்தை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்லும்போது ரசூல்லா அந்த ஏழு விஷயங்கள் ஒரு விஷயம் என்னென்னு சொன்னால் வறுமை வரத்துக்கு முன்னாடி செல்வத்தை வந்து பயன்படுத்திக்கிறது பொதுவாகவே வறுமை வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் பசியும்தான் ஒரு பழமொழி கூட இருக்கும் பசியுந்தால் பத்தும் பறந்து போகும்னு சொல்லிட்டு இப்போ அந்த நேரத்தில் பசியோடு இருக்கிற ஒருத்தன் வந்து இபாத செய்கிறதுக்கு ஈடுபாடோ எதுவுமே தோணாது இப்படின்னு உமர் இல்லான்னு அறிகூட அதீஸ் புகாரில் வருது உங்களுக்கு பசியோடு இருந்து உணவு பரிமாறப்பட்டு இக்காமத்து சொல்லப்பட்டால் சாப்பிடுங்க ஜமா தொழுவைக்கு போகாதீங்கன்னு அதீஸ் வருது இப்போதிலருந்து என்ன விளங்கலாம் பசி இருக்கும்போது நமக்கு இபாதத்தில் கூட நம்மளால் கான்சென்ட்ரேட் பண்ண முடியாது ரசூல்லா சுல்லாலஸ் சொல்லியிருக்கிறாங்க அப்போ இஸ்லாத்துக்கு வந்த ஒரு நபர் கஷ்டத்தில் சிரமத்தில் பசியோடய பஞ்சத்தில் பட்டினியில் இருக்கும்போது நமக்கு தலையாய கடமை அவரை வந்து அதிலிருந்து வெளியேறி கொண்டு வருவார் இது ரசா சொல்லுற வாழ்க்கை வழிமுறை இப்போ இதை நம்ம பாடமாக எடுத்துக்கணும் அடுத்ததாக ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பின என்ன சொன்னால் இன்னைக்கு நம்ம வழக்கத்தில் இருக்கக்கூடியது நம்ம ஊரில் இன்றைக்கி வந்து வெளியூர் காரேன் ஒரு அபிப்பிராயம் சொன்னால் என்ன சொல்லுவாங்க நீ வெளியூர் இருக்கிறேன் நீ இந்தூர் ஜமாத்து கிடையாது சொல்கிறாங்களா இல்லை நீ பார்க்குறமா இல்லையா இந்தூர் ஜமாத்து கிடையாது நீங்கள் நீ வெளியூர் காரன் நீ இந்த இவர் எத்தனையோ நாடு தாண்டி இருக்கிறாரு அதுவும் மூத்த சகாபாக்கள்லாம் இருக்கிறாங்க அவ் பக்க சித்திகளான்னு இருக்காங்க உம்மர் இல்லான்னு இருக்கிறாங்க எத்தனையோ மூத்த சகாபாக்கள் உயிரோடு இருக்கிறாங்க அவரோட அபிப்பிராயத்தெல்லாம் ஏற்றுக்காமல் அவருக்கு கலந்துக்க போகிற வாழ்க்கையில் கலந்து கொள்ள போக போகிற முதல் போரு அவருடைய அபிப்பிராயத்தை ஏற்று ரசவுல்லா சுல்லா லட்சம் அவ்வளோ பெரிய ரிஸ்க் எடுக்கிறாங்க நீ வெளியூருக்காரன் நீ இதுதான் உனக்கு முதல் போரு அப்படின்னு ரசம் வந்து அதை அங்கீகரிக்காமல் இல்லை இதுவும் நமக்கு ஒரு படிப்பனை சொல்கிறவங்க வந்து சரியானதை சொல்கிறாங்களான்னு தான் பார்க்கணும் வெளியூர் காரணா அவனா இவனா அப்படிங்கிறத பார்க்கக்கூடாது இப்போ இதெல்லாம் மிகப்பெரிய படிப்பனைகள் நம்ம இந்த வரலாற்றில் நம்ம எடுக்க வேண்டிய படிப்பனைகள் இப்போ இந்த மேலே சொன்ன நபர்கள் போல சத்தியத்தை தேடி பெற்று தியாகம் செய்து அவர்களைப் போல சத்தியத்தில் நிலைத்திருக்கக்கூடிய வாக்கியத்தை அல்லா நாம் அனைவருக்கும் தந்தர வேண்டும் என்று இன்றைய உரையை வந்து நாம் முடித்துக் கொள்ளுறோம் வாசகத்தானது